ம் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் நான் உங்கள் அணு நான் ரெட்டி பெட்டி பாரதி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ 1. CLMV நாடுகள் காம்போடியா லாவோஸ் மியான்மர் மற்றும் வியட்நாம் தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ளது